அப்ப இந்த விஷயம் ஸ்ருதியில் சொல்லப்பட்டு இருக்கிறதுனால இதான் அசப்தத்தான சூப்பரக சொன்னாலும் இந்த சாதனை திருத்தம் பத்து வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு பிரம்ம விநியாசி இப்படியாக பஸ்மா அசப்தேன யசோக்த சாதன சம்பத்தியான கருத்தையும் உபவிஷன் சித்தாந்தம் தெரியும் அசசப்தம் முடிஞ்சது அசா அசர்ம விஜயசா சொன்னா போதும் ஆனா அதஹா அப்படின்னு ஒரு பதம் போகும் எல்லா போட்டுருக்க ஒரு கேள்வி வந்து சந்தேகம் பார்த்து இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக அகஹாங்கிற சத்து போயிருக்கா இப்படி அப்படின்னா இப்படி இல்லைன்னு சொன்னாக்க நீங்க ஏதோ ஒரு சந்தேகம் பண்ணிட்டு என்ன சந்தேகம் சாதனை தொட்டைய சம்பத்தின்னு சொன்னாலே இந்த சாதனை திருத்தைய சம்பத்திங்கிறது சொல்ல முடியாது என்று ஆட்சேபம் ஏன் சாதனை திருத்தைய சம்பத்தி வராது நீங்க சொல்ற வித்யா நித்திய வசதி வேகம் வர முடியாது என்று ஒரு ஆட்சேபம் நீங்க சொல்ற வைராக்கியம் வர முடியாதுன்னு இன்னொரு இந்த ரெண்டு ஆட்சேபத்திலும் அசகாங்கிற சப்தத்தினால வருஷமா நித்யா நித்திய வசதி விவேகம் ஏன் வராது அப்படின்னு கேட்டா வேதமே சில கர்ம பலன்களை இதுவுமே சொல்லிக் முகவை சாதுர்மாசி ஆடினா சாதுர்மாசு ஆறு மண்ணான அவனுடைய அந்த சுற்றுகங்களுக்கு புண்ணிய பலன் அது வந்து அனந்தம் கஷனே ஆகாது அக்யமும் செய்யும் அப்படியானால் நித்தியம் தானே அப்ப கர்ம பலன் கூட சிலது நித்தியமாக இருக்கு அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் நித்தியம் வேற எதுவுமே நித்தியம் இல்லை அப்படிங்கிற விவேகம் எப்படி சரியானதாக இருக்க முடியும் ஆனால் வித்யாமித்தரச விவேகம் வந்து இங்கே சொல்ற மாதிரி சரி கர்ம பலமும் சிலது நிச்சயமா இருக்கு அப்படின்னு வந்ததுனால் அப்ப என்ன ஆகலாம் இவனுக்கு மூக்கரா வரணுங்கிற அவசியம் இல்லையே மத்த கர்மாவில் வேணும்னா அவனுக்கு வைராகம் வருகணும் ஆனா இங்க சாதுர் மாஸ்டை யாக இருக்கு சாதுர் மாஸ்டிர யாகத்தில் இவருக்கு வைராகம் வர வேண்டியது இல்லை மூகத்துக்கு சமானமான ஒரு பலத்தை நிச்சயமான பலத்தை சாத்துர் மாஸ்டை யாகத்தினால கொடுக்க முடியும் அதே மாதிரி சோமநகமும் கொடுக்க முடியும் அப்போ அமிர்தா சோம பானம் பண்ணுறவங்க அது அமிர்தம் வந்தாமலேயே சொல்லி அதனால இப்பேற்பட்ட கர்மாக்கள்ல வைராக்கியம் வர முடியாது எனக்கு நிச்சய பரவாயிருக்கு ஆட்சேபம் வரும் இன்னொரு ஆட்சேபம் இந்த சுகத்துல வைராகம் வரணும்னு நீங்க சொல்லிட்டே இருக்கேன் விராகரான சுகத்துல எல்லா வைராகியம் வரணும் துக்கத்துலதான் வைராக்கியம் வரணும் துக்கம் வாழ்ந்தான் அப்படின்னு போகத்துல வைராக்கியம் வரணுங்கிறதுக்கு காரணம் என்ன சுகம் துக்கத்தோட சேர்ந்து இருக்கு அப்படிங்கறதுனால சுகத்துல வயிறாக்கம் வரணும்னு நீங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நாம ஒரு வழி பண்ணி அந்த துக்க இல்லாத சுகத்துக்கு நாம ஏற்பாடு பண்ணிக்கிறோம் எந்த மாதிரியான சுகத்துல துக்கம் கலந்து இருக்கோ அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வழி அந்த முறைப்படி போனோம்னா அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அந்த சுகத்தை மாற்றம் நாம உபிக்க விடணும் அதுக்கு பல உதாகரணங்கள் அவர் காமிக்கிறார் எல்லாத்துக்கும் ஒரு கட்டமும் இருக்கு ஒரு சுகமும் இருக்கு கௌசமும் இருக்கு அதுக்காக கௌஷத்தை நம்ம வேண்டாம் கலக்குறோமா இது ஒன்றும் இல்லை அந்த கட்டத்தை நிவர்த்தி பெற்றதுக்கு நாம அதுக்கு முயற்சி பண்றோம் மிருகாஸ்கன் தேதி சாலையோட நோக்கி என்பது அப்படின்னு அவர் சொல்றாரு இதுல போட்டிருக்க இந்த மகாபாஷ்டர் அத மாமதிகார போட்டுறாங்க வயல்ல அந்த கிருஷிக்கன் இருக்காங்க அவன் வந்து நிறைய இதெல்லாம் போடுறான் வயலெல்லாம் போடுறான் போட்டா ஏதாவது மெய்ந்துட்டு இது மேய்துட்டு போகறது அதனால புடவை போடாம இப்படி இருக்கிறது அது நெய்யாம இருக்கிறதுக்கு அவரஸ் இது பண்ணலாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் உழுவுல நுழையாம இருக்கிறது இல்லைங்களா அதுக்காக இது போட்டா அதெல்லாம் திருந்து போடுறது அதனால புடவே இல்லையே விஷயம் எடுக்க முடியும் இருக்குல இருக்கோடு சேர்ந்து துக்கம் இருக்குனால சுகத்தும் தியாகம் ஆகாது அதனால ஏதோ அசத்தம் நித்தியமோ எப்படி ஒரு வைராக்கம் வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஆட்சேபம் வரல இந்த ரெண்டு ஆட்சேபத்தும் அகஷ்ஷபும் அக்தோவ்ராணீனா ஜேயம் அந்த தான் சத்தேயே கர்மீரோலோக கிரியேட்டுமேலோகேத்தி தான் விஜய் பரம் புருஷா தசைவிதாசனோர்த்தியனந்தரம்ஜிஜாசாத்திராஷ்இவி சில கர்மஃலம் நித்தியம் அப்படிங்க சொல்லிக் கொடுக்கறதுதான் நீ சொல்கிற இன்னொரு எந்த கர்ம பலமும் விட்டு இல்லை சத்யசேக கர்மசித்துவோகதே கர்மாவால் நாம சம்பாதிச்ச லோகமானது நம்ம பார்க்கக்கூடிய பதாட்சிகள்னா வெற்றி கழச அடையிறதோ அதே மாதிரி புண்ணியத்தினாலே ஏற்பட்ட லோகம் கழசடையிறது அப்படி ஒரு சொல்லி சொல்றோம் இப்ப நமக்கு சந்தேகம் படுது இங்கே சுற்றி புண்ணியத்தினால் வரக்கூடிய லோகங்கள்லாம் கழச அடையிறதுன்னு சொல்லுவோம் இன்னொரு சுற்றி ஜாதகவாசியாக முடியும்னா அது கடுமை ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பரஸ்பர விருப்பமா இருக்கு இப்ப எதை வச்சுக்கிறது இப்பதான் இந்த மீமாக நியாயங்கிறது வர வேண்டியது தேவைப்படும் என்ன சொன்னா இந்த கர்மபலங்கிற கயத்தடையிறது சொல்லி இது பிரபலமாக இருக்கு என்ன என்ன பிரபலம்னு கேட்டா இந்த விஷயம் நமக்கு லோகத்திற்கு லோகத்தை பார்த்திருக்கக்கூடிய யுப்தியோடு சேர்ந்து இருக்கிறதுனால யுப்தி தெரியாது எது உற்பத்தி ஆகுதோ அதுக்கு விநாசமும் உண்டுங்கிறது வியாப்தியை பார்த்துருக்கோம் தது அனித்தியம் அப்ப எக் கிருதகம் தது அனித்தியங்கிற பொருத்தமாக இருக்கு இந்த சுருகி அதாவது வியாப்தி பலத்தை கொடுக்கிறது அந்த சுருகி இருக்கு சாதுர் மாசையாக மண்ணினால் அஷயமா வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு இது சாதுர்மாசை யாக வந்து ஒசந்ததுன்னு அதை இல்லை சாதுர்மாசையாக மண்ணினால் அந்த பலம் ஒரு நாளும் கயமாகாது அப்படின்னு யதாசித்தமான அர்த்தம் அந்த அதனால அந்த ஸ்ருதியை துர்பலமாக வச்சுட்டு தப்புன்னு சொல்லல தப்புனா பிரதா அது அவரு அது அப்பிரமான சொல்லல இந்த அர்த்தத்துல இல்லை சாதுர்மாசி பலன் முக்கியம்னு சொல்ற பிடிக்கு இதுக்கு விவசாயம் இல்லை விவகிதம் இல்லை இந்த சாதுர்மாசுராக ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த சுத்தி வந்தது அதனால முக்கியம் கொடுக்க முடியாது வழி பண்ணணும் சுகத்தை மாற்றம் எடுத்துக்கிறத நம்ம பிரயோசனம் பண்ணணும்னு சொன்னாலே கூட முடியாது கடைசியில போனா இந்த ஒரு துக்க மற்ற துக்கங்கள் இந்த பரிகாரம் பண்ணிடலாம் இந்த மிருகம் பசு பிள்ளை வந்து மெயின்ட்டு போறதுன்னா அதை கழுத்து போட்டுடலாம் என்ன சொர்க்கல போனா அவனுக்கு நிச்சயமே ஒரு துக்கம் வந்து அவனை பாதிக்கிறான் சுகம் அனுபவிச்சுட்டே இருக்கிறது உடவே அந்த சுகம் பாட்டு சொல்லியே இருக்கு அவனுக்கு ஒரு டைம்ல சொல்லிருக்காங்க ஒரு வருஷம் இது ஒரு நாள் இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு அதனால இந்த மாதிரி சில சுயங்களை நம்மளால வியாழத்தையே பண்ண முடியாது அதனால இதுல கூட உயிராட்டம் வாங்கலாம் இதை தவிர வேற வழியே இல்லை இதுதான் ஒரு சுகமும் முக்கியமான சுகமும் இல்லேன்னு இருந்ததுன்னா சரி போனா பொறுது நம்ம இந்த இத வேற வழி இல்லை இந்த சுகத்ததான் நம்ம ஆசைப்படலாம் அப்படின்னு சொல்லிருப்பான் ஆனா சொல்லி வேற வழி வச்சிருக்கு என்ன வழி வச்சிருக்கு தசாரா பிரம்மஞ்சானக்கு படம் கொடுக்கா இருக்கும் இந்த பிரம்மஞ்ஞானத்தினால ஒரு நிச்சயமான சுகம் கிடச்சிருக்கு எந்த துக்கம் எந்த துக்கமும் சேராக கலக்காக கலப்பில்லாத கடமே இல்லாத நிச்சயமான சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதனால இதுல வைராக்கியம் வரலாம் மணிக்கு சுகத்துல வைராக்கியம் வரலாம் விஜய்யானிக்கு வரலாம் அதனால செயல்பட்டு ரொம்ப நித்தியாசம் செய்யலாம் ஆட்சேபருக்கமாக நமக்கு விஜய் நிச்சய வசு விவேகம் வர முடியாது அதனால அது வந்தால் வித்தியாசம் கர்ம வித்தியாசம் கூட பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இல்லையே வித்யான வரலாம் கர்ம வித்யாச பண்ண முடியாது வெறும் அசகாங்கிற இங்க ஒரு படத்துல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எப்படின்னு இங்க சொல்ல முடியும் இது ஸ்பஷ்டமா கூட்டக்காரர் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஆட்சேபம் இது பல பேர் பண்ணிடலாம் வெறும் அடகானு போட்டுக்கா அதனாலே இது அதுக்காக அத்தகான என்ன அதனால அந்த காரணம் சொன்னாங்க யாரு தண்டா நீங்க இவங்க விவசாயம் பண்றீங்களே எவ்வளவு விதத்துல என்ன விதத்துல சௌரமா இருக்கும் அப்படின்னு சொல்ல பேர் சொல்றேன் சொல்ற இது சூத்திரம் சூத்திரத்துல அவர் சர்வநாம சப்தத்தினாலதான் நிர்தேசம் பண்றார் இப்போ ஜென்மாத்தியஸ்து எதனான அடுத்த சூத்திரம் இருப்பது அஸ்தியான செருக்க இதுக்கு ஜென்மாதி ஜென்மமோ ஜென்மம் லயம் மூணு எதிலே இருந்து இதுக்குன்னா இதுக்கு பிரபஞ்சத்தை சம்பண பிரபஞ்சத்தை அதை எப்படி கண்டுபிடிக்கிற இதே அர்த்தத்தை சொல்லக்கூடிய சுருத்தி இன்னொன்று சுருத்தி என்ன சொல்றது எதோவா விமானி கூட்டானிதாரில்லை அப்ப விமானிய கூட்டானின்னு அந்த எதை சொல்லிருக்கோ அதை விருதை சம்பந்திக்கிற அதே மாதிரி அசகாங்கிற இடத்துல இந்த சர்வனான சப்தங்கிறது எதை குறிக்கிறது நம்ம யோசிச்சு பார்த்தோம் பார்த்தா இவ்வளவு நிச்சயத்திய வசதி வேதாரிகளை சொல்லி இருக்கிறதுனால இந்த நிச்சயத்திய வசதி வேதாரிகள் வர ஒரு சங்க சங்க நிவர்த்தி பண்றதுக்கு என்ன அந்த காரணத்தை அசசப்தத்தாரி சொல்லிருக்காருன்னு கிட்ட இல்லாட்டா இந்த அச அசகம் சொல்றது வேறு இந்த அசப்தார்த்த ஆட்சேபம் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லலன்னு சொன்னால் இந்த அசாரம் தேவையே இல்லை அது மாற்றமில்லை தெய்வீன சூத்திரத்துக்கும் இந்த சூத்திரத்திலும் இந்த சூத்திரத்துல ரொம்ப சாமியம் இருக்குது அசாடோ தர்மஜிஜாசான் அவசூத்தம் வருது அசாடோ பிரம்மஜித்யாசான் அவசூத்தம் இருக்கு தர்மஜிஜாசா சூத்திரத்துக்கும் அசகாந்த பதம் வரும் அசங்கர பதம் அந்த அடகாங்கிற படத்துக்கு பாக்கியக்கார பண்ண வேண்டிய அச்சம் கிட்டத்தட்ட இதே மாடு வேதாத்தியம் ஆனந்த வேதாத்திய அனந்தம் தர்ம விஜா இந்த தர்ம விம் பண்ண தர்ம விசாரம் பண்ண வேண்டியது அப்ப எது மத்தியத்தில் அழகா இருக்கு கேக்குற வேதா வேதாத்திய பண்ணியாச்சுன்னா இந்த தர்ம விஜய்யாச பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஒரு அக்ஷயம் வரலாம் அங்கி தேவாலய ஆட்சேபம் அந்த ஆட்சேபத்துக்கு பதில் சொல்றதுக்காக அதன் அந்த ஆட்சேபம் எப்படி வரலாங்க வேதாத்தியனம் பண்ணணும் வேதாத்தியனம் பண்ணா நேரடியோன்னு வரும் அது அர்த்தம் அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி இல்ல வேதாஜியனத்தினுடைய பலம் திருஷ்ட பலம் திருஷ்டபலத்தை விட்டுட அதிர்ஷ்ட பலம் இல்லை அர்த்தம் பொறுக்கணும்ங்கிறது பழகு அதனால அந்த அர்த்த ஜஞான வரணமையான அதனால வேதாத்தியனம் பண்ணிட்டு அர்த்த ஜானம் வரணைங்கிறதுக்காக வர்றதுக்காக நீ வந்து விசாரம் பண்ணணும் சொல்லிட்டாரு அப்ப என்ன ஆச்சு வேதாத்தியனம் பண்ணின உடனே அர்த்த ஜ பண்ணணும்ங்கிறது இல்லை அப்படிங்கிற ஆட்சேபத்துல சமாதானம் சொல்றதுக்காக அவசரம் வந்தது அதில் நாங்கள் இங்கே இந்த சாதனை திருப்பை இடம் பற்றிய அந்த பிரதம சின்ன வருணி சொல்றது தற்போது ஆட்சேபம் வராது இங்கே நாட்கள் இருக்கிறதுனால அப்ப ஒரு சமயம் மற்றவத்தில் வந்துட்டார தர்மசின்யா தர்மவித்யாசே தான் வரணுங்கிற அவசியம் இல்லை அந்த தர்ம சாதனமா திருமவித்யாசூட வரலாம் அப்படிங்கிற இது வரலாம் அந்த ஆட்சேபத்தை சமாதானம் சொல்றதுக்காக அசை சத்தம் வந்து இதாக்கா இந்த அசை